நற்றினியேயிர்களுக்கு வணக்கம் தினம் வெங்கடேஷன் நற்றினியின் தினம் விஷயம் ஒரு சமையல் பகுதி அது என்னன்னா ஸ்வீட் பணியாரும் தேவையான பொருள்கள் ஒரு டம்ளர் கோதுமை மாவு ஒரு மூணு ரசித்தாளி சின்ன சின்னத வாழைப்பழம் ஒரு அரை டம்ளர் கருப்பெட்டி அரை டம்ளர்ல வெள்ளம் துருவிய வெள்ளம் இல்ல ரெண்டையும் துருவி துருவுருக்கு இல்லீங்களா அதை துருவி தனியா வச்சுக்கணும் இப்போ வந்து வாழைப்பழம் கொஞ்சம் முந்திரி திராட்சை ஏலக்காய் டேஸ்டுக்காக ஒரு பத்து முந்திரி பத்து திராட்சை ஒரு அஞ்சாறு பீஸ் ஏலக்காய் அவ்வளவுதாங்க சேமரி கொஞ்சம் நெய் வேணும் அது வடத்தடக்க எண்ணெய் வேணும் சேமரி பாக்கலாமா ஒரு பாத்திரத்துல கோதுமை மாவு கொட்டிக்கோங்க ஒரு மூணு வாழைப்பழம் சொல்லிருக்கீங்க இல்லீங்களா அது மாவுல மிக்ஸ் பண்ணிடுங்க இப்ப துருவி வச்சிருக்கோல்ல கருப்பட்டி அரை டம்ளர் வெள்ளம் அரை டம்ளர் மா வாழைப்பழம் கருப்பட்டி வெள்ளம் பண்ணிட்டு அதுக்கு இடையில என்ன பண்ணணும் ஒரு வடிச்சட்டி சின்னதாக வடிச்சட்டி அடுப்பில வச்சுட்டு கொஞ்சம் நெய்யை ஊத்திட்டு முந்திரி திராட்சை நல்லா வறுத்துக்கணும் அதை வறுத்துட்டு இது மாவுளை போட்டுடுங்க பெசையதுக்கு முன்னாடியே போட்டுலாம் போட்டுனதுக்கு அப்புறம் கொஞ்சமா ஏன்னா வெள்ளம் பனியாரம் இது கருப்பட்டி எல்லாம் போட்டுருக்கோம் நிறைய தண்ணி ஆயிடும் பதம் பார்த்துட்டு பெசையணும் ஆனா வாழைப்பழம் மாவு வெள்ளையுற மாதிரி துருவிருக்கு ஆல்ரெடி சீக்கிரமா கரைஞ்சிரும் லேஸ் லேசா பாலோ அல்லது தண்ணீரும் பால் விட்டு பிசைஞ்சா நல்லா இருக்கும் கொஞ்சமா பால் விட்டு நிதான் தோசை மாவு பத்தில பெசைஞ்சுக்கோங்க பிசைஞ்ச உடனே மாவு ரெடியாச்சு இப்ப என்ன பண்ணலாம் அடுப்புல கல் வச்சிருங்க கல் வச்சுட்டு கல் காஞ்சது ஒரு கரண்டி எடுத்து மாவு போடுங்க மேல கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க சுத்தி எப்படி பாக்கலாம் திருப்பி பார்க்கணும் தோசை திருப்போது எப்படி பண்றோமோ அந்த மாதிரி திருப்பலாம் நல்லா வெந்துச்சுன்னா சீக்கிரமா எழுந்துரும் திரும்ப திருப்பி பார்க்கும்போது திரும்பும்போது கரண்டி ஆலை இல்லைனா எழும்பாது கரண்டிக்கு இப்போ திரும்பி நல்லா வெந்துச்சு நல்லா நம்ம இப்போ எடுத்துக்கிறோம் இன்னொரு பக்கம் வேக வைக்கிறோம் நல்லா வெந்துச்சுன்னா புஸ்ஸு புசு நல்லா பணியாரம் நல்லா வரும் வேகலன்னா மாமம் அப்படி இருக்கும் இப்ப நல்லா வந்துருக்கு திருப்பி போட்டு திருப்பி மேல கொஞ்சம் எண்ணெய் ஊதுறேன் இன்னும் நல்லா வந்ததுக்கு அப்புறம் ஆயிடுச்சு இன்னைக்கு பண்டிகை ஆயிடுச்சு இருக்கோம் பணக்கல்கண்டு சாரி கருப்பட்டி வெள்ளம் சேர்ந்து கோதுமை மாவா வாழைப்பழம் பனியாரம் சூப்பராயிருக்கும் உங்க வீட்டுல வர யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா இது செஞ்சு கொடுத்துட்டு அவங்கள மீண்டும் இருபது இன்னொரு தகவலோட அவங்கள பார்க்கும் வரை நன்றி வணக்கம்